திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் தனி திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் வெள்ளி குழை துணி போலும் கபாலத்தன் வீழ்ந்திலங்கு வெள்ளி புரியன்னுரி நூலன் விரிசடை மேல் வெள்ளி தகடென்ன வெண்பிரை வெள்ளணிந்து வெள்ளிப் பொடிப்பவளப்புறம் பூசிய வேதியம் உடலை துறந்துலகேழும் கடந்து உலவாத துன்பக் கடலை கடந்துயப்போயிடலாகும் கனகவண்ணப்படலை சடை பறவை திரை கங்கை பனிப்பிரைவெண் சுடலை பொடிகடவுட்கடிமை கண் துணி நெஞ்சமே முன்னே உரைத்தால் முகமனேயொக்குமிவுலகு அன்னையும் அத்தனும் மாவாயழல்வணானியலையும் உன்னை நினைந்தே கழியும் என்னாவி கழிந்ததற்பின் என்னை மறக்கப்பிராயம் பிரானுன்னை வேண்டியதே நின்ன எப்போது நினையலொட்டாய் நீ நினைய புகில் பின்னையப்போதே மறப்பித்து பேர் தொன்று நாடு வித்தி உன்னை எப்போதும் மறந்திட்டுனக்கிணிதாயிருக்கும் என்னையொப்பாருளரோ சொல்லுவாழியிறையவனேம் முழு தழல் மேனி தவள பொடியன் கனககுன்ற தொழிற்பெருஞ்சோதியை எங்கள் பிரானை இகழ்ந்தீர் கண்டீர் தொழப்படும் தேவர் தொழப்படுவானை தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தம்மாள் தொழுவிக்கும் தன் தொண்டர ஏன் பின்னகத்தான் மிக்க வேதத்துழான் விரிநீருடுத்த மண்ணகத்தான் திருமாலகத்தான் மறுவர்க்கினிய பண்ணகத்தான் பக்தர் சித்தத்துளான் பழநாயடியேன் கண்ணகத்தான் மனத்தான் சென்னியானங்கரை கண்டனே பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்மனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீளனின்றெம் இறை நல் வீணை வாசிக்குமேயே வானம் துளங்கிலன் மண் கம்பமாகிலன் மால்வரையும் தானம் துளங்கித் தலை தடு மாறில்தண்கடலும் மீனம்படில விரிசுடர் வீழிலன் வேலை நஞ்சுண்ட ஊனமொன்றில்லா ஒருவனுக்காட்பட்ட உத்தமர்கே சிவனெனும் நாமம் தனக்கேவுடைய செம்மேனியம்மான் அவனனை ஆட்கொண்டளித்திடுமாகவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தாள் வனெனை பண்ணாளழை பொழியானென்றெதர்படுமே என்னயொப்பார் என்னை எங்கெனம் காண்பாரிகலியுன்னை நின்னயொப்பார் நின்னை காணும்படித்தன்று நின் பெருமை பொன்னையொப்பாரித்தழலை வளாவிச் செம்மாநற்று மின்னையொப்பாரமிழிரும் சடை கற்றை வேதியே திருச்சிற்றம்பலம்